அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வெங்காயம் அல்லது பூண்டை ஒருவர் சாப்பிட்டால் அவர் நம்மை விட்டும் இருக்கட்டும் அல்லது நம் பள்ளிவாசலை விட்டும் விலைகள் இருக்கட்டும் என்று நபி அணி கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை ஒருவர் சாப்பிட்டால் நம் பள்ளிவாசலை அவர் நெருங்க வேண்டாம் நிச்சயமாக துருவாடையால் வானவர்கள் மனிதர்கள் நோவினை பெறுவது போல் நோவினை பெறுகின்றார்கள்